அவர்கள் கூறியதாவது நெய்யில் விழுந்துவிட்ட எலியை பற்றி நபிசல்லாஹூ அலேஹு செல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது அந்த எலியையும் அதை சுற்றியுள்ள நெய்யையும் எடுத்து உங்கள் நெய்யை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று நபிசல்லாஹூ அலஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள்